குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம श्री, गुरवे, குரவே நமே சத்தியம் வத தர்மஞ்சர என்கின்ற சொல்லின் பொருளை பார்த்தோம் கல்வி கற்பதை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்றும் ஆச்சாரியனிடமிருந்து கல்வியை கற்ற பிறகு அரசரிடமும் வணிகர்களிடமிருந்தும் பொருளைப் பெற்று ஆசிரியர் நடத்துகின்ற குருகுல கல்வி சாலைக்கு பொருளை வழங்க வேண்டும் என்றும் வேதம் உபதேசித்திருக்கிறது ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆகிருத்திய ஆச்சாரியருக்கு தேவையான செல்வத்தை வழங்கிவிட்டு மாணவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரஜா தந்தும் மாசத்தொடரை அறுத்து விடாதே என்று உபதேசித்திருக்கிறது வரிசையை நன்றாக கவனித்து பாருங்கள் பொய்பேசாதே அறத்தை ஆழ்ந்து கடைப்பிடி கற்பதை ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே ஆசிரியருக்கு குரு தட்சிணையை பிறரிடமிருந்து பெற்று வந்து வழங்கிவிடு பிறகு உன்னுடைய வம்சத்தொடரை அறுத்து விடாதே திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளுக்கும் அற வாழ்க்கையை கற்றுக்கொடு என்பது பொருள் ஆகவே ஒரு சிறந்த பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி என்றால் மாணவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மாணவன் ஆசிரியரிடம் அன்போடு பழகி பிறகு இல்லறத்திற்கு வர வேண்டும் இல்லறத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நமது சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால் வாழ்க்கையின் குறிக்கோள் இன்பத் துன்பங்களை எதிர்கொள்ளும் தெய்வீகமான அறிவாற்றலே ஆகும் அந்த அறிவாற்றலின் நன் விளைவு முக்தி எனப்படும் பேரின்பம் ஆகும் மேலும் அந்த உபதேசங்கள் தொடர்கிறது திரும்ப திரும்ப சொல்லுகிறது சுவாத்தியாயான் மா பிரமதா ஆச்சாரியாய பிரியந்தனமாக பிரஜாதம் மாவிய திரும்பவும் சொல்லுகிறார் சத்தியான் ந தர்மான் ந பிரமதி தவ்யம் ஒருபொழுதும் விடாதே திரும்பவும் வற்புறுத்துகிறது சத்தியத்திலிருந்து நழுவிவிடாதே தர்மத்திலிருந்து நழுவிவிடாதே இது கூறியது கூறலல்ல இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகும் சத்தியத்தை ஒருபொழுதும் விட்டுவிடாதே அறத்தை கடைப்பிடிப்பதிலிருந்து சோம்பேறித்தனத்தோடு விட்டுவிடாதே கடைப்பிடித்துத்தான் ஆக வேண்டும் அறத்தை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய உடலை பாதுகாப்பதற்காக பொருளீட்டுகின்ற செயலை விட்டுவிடாதே அதற்கென்று வகுக்கப்பட்ட நேரத்தில் பொருளீட்டுகின்ற செயலை செய்வாயாக எப்பொழுது பார்த்தாலும் பொருளீட்டுவதே வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல அதற்கென்று நேரங்களை வகுத்து அப்பொழுது ஈட்டுகின்ற பொருளே போதுமானது என்று நூல்கள் உபதேசிக்கின்றன நீ ஈட்டுகின்ற பொருளை கொண்டு உன் உடலை பாதுகாத்து கொண்டு புண்ணிய செயல்களை உன் குடும்பத்திற்கும் சமூகத்திற்காகவும் ஓயாது செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீ கற்பதோடு நின்றுவிடாமல் அதாவது குருவினிடமிருந்து படித்ததை மறக்காமல் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் நீ தனியாகவும் படிக்க வேண்டும் படித்த கருத்துக்களை பிறருக்கு வழங்க வேண்டும் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்றால் நன்றாக நாம் படிக்க வேண்டும் என்பது தெரிந்த விஷயம்தான் நாம் நன்றாக படிக்கவில்லை என்றால் பிறருக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல முடியாது எனவே நாம் நன்றாக படிக்க வேண்டும் படித்தால் போராது அதை பிறருக்கு சொன்னால்தான் அந்த படித்த படிப்பு முழுமை பெறும் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் சத்தியத்திலிருந்து நழிவிடாதே தர்மத்திலிருந்து நழுவிவிடாதே உன்னை பாதுகாப்பதற்கான பொருளாதார முயற்சிகளை விட்டுவிடாதே அவ்வாறு பொருளீட்டும் முயற்சியிலே சிறந்த பாவனையோடு செயல்படு அது உனக்கும் சமூகத்திற்கும் பயன்படுகின்ற வண்ணம் அமைகின்ற செயல்களாக விளங்கட்டும் கற்பதையும் கற்பிப்பதையும் ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே கடவுளுக்குச் செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் தாய் தந்தையருக்குச் செய்ய வேண்டிய கடமைகளையும் விட்டுவிடாது தேவ பித்ரு காரியாபியாம் ந மேலும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்